तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபயாத்தம் மொதலாவது பரிபவோசிய மத்ஷ்ரய விபோன்னஹனிம் தாம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நினைப்பதாக இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இதுக்கு முதல்லேயும் அந்த ஸ்லோகம் அப்படிதான் இருந்தது அச்சிந்தயத்து அப்பிரமேயா ஸ்ரீகிருஷ்ணா அச்சிந்தயத்து அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்கியத்தை தான் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில பார்த்தோம் இப்போ அவர் சொல்கிறார் கிருஷ்ணர் தனக்குள்ளேயே நினச்சிக்கிறார் இவர்களுடைய அக்கிரமத்தையும் குறைக்கணும் அதாவது யாதவ குலத்திலையும் நிறைய கர்வம் அதிகமாகி அதர்மத்தையெல்லாம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இவர்களும் சமூகத்துக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பகவான் நினைச்சார் அதனால் சொல்கிறார் அந்நா அஸ்ய பரிபவாக நைவவேத் நான் இதுக்கு திட்டமிட்டு இதை செயல்படுத்தலைன்னா இவங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாதான் தேவர்களாலையும் இவர்களை ஜெயிக்க முடியாது அவ்வளோ தூரத்துக்கு இவர்களுக்கு சக்தி இருக்குது அன்னியா அஸ்ய பரிபவா நெய்வபவேத் வேறு வழி இல்லை அதனால் மத்சம்ஸ்ரயசிய விபவோன்னகனஸ் அசை என்னை சார்ந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது அதாவது எல்லையில்லாத ஐஸ்வர்யங்களும் வலிமையும் இவர்களுக்கு இருக்குது விபவோன்னஹ நித்தியம் நித்தியம்னா தொடர்ந்து இவர்களுக்கு ரொம்ப காலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்னை சார்ந்திருக்கிறார்கள் நிறைய ஐஸ்வர்யங்களெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் இவர்கள்ட்டையும் அதர்மம் தலையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது தலையெடுத்து கொண்டிருக்கிறது நானே இவர்களை திட்டமிட்டு இவர்களை அழிக்கவில்லை என்றால் இவர்களால் சமூகத்துக்கு கெடுதல் ஏற்படும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நினைக்கிறார் அதனால் என்ன பண்ணுறார் எதுகுலசிய அந்தகா கலிம் விதாய இவர்களுக்குள்ளேயே நான் கலகத்தை மூட்டப்போகிறேன் கலிம் விதாய கலியை வந்து கொண்டு வந்து எப்படின்னா வேணுஸ்தம்பஸ்ய வன்னிமிவ வேணு வேணும்னா மூங்கில் வேணு சங்கஸ்யன்னு இன்னொரு பாடம் இருக்குது வேணுஸ்தம்பஸ்ய மூங்கில் இருக்கேன் ஸ்தம்பம் அது வந்து ஒரு கால் மாதிரி இருக்குது அந்த வேணுஸ்தம்பஸ் வன்னிமீவை அதுக்குள்ளே இருக்கிற நெருப்பு மாதிரி எப்போவுமே விறகு கெட்டக்குள்ளே நெருப்பு சக்தி இருக்கு இல்லையா அது மாதிரி அது மாதிரி இவர்களுக்குள்ளேயே இவர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் கலகத்தை மூட்டி சாந்திம் உபைமி இதை சாந்தி முப்பைமிங்கிறதுக்கு ரெண்டார்த்தம் சாந்தியை அடைய போகிறேன் தாம தாமன்னா என்னுடைய இருப்பிடத்துக்கும் செல்ல போகிறேன் வைகுண்டத்திற்கு சாந்தி முபைமின்னா இவர்களுடைய இங்கேயும் இந்த தேசத்துக்கு நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு சாந்தியை உண்டு பண்ண போகிறேன் தாம உபைமி அப்படி போடணும் சாந்திம் தாம உபைமி சாந்தியான தாமத்துக்கு போகிறேன் இந்த சமூகத்துக்கும் சாந்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தையும் நாம் சேர்த்துக்கலாம் ஆனால் முக்கியமாக என்னென்னா சாந்தி உபைமி உபைமின்னு சொன்னால் நான் அடைய போகிறேன்னு அர்த்தம் அந்த அவதாரத்தோட நோக்கத்தை நிறைவு செய்யப் போகிறேன் நான் என்னுடைய இருப்பிடத்துக்கு போகப் போகிறேன் அது எப்பேற்பட்ட இருப்பிடம்னா சோகம் கிடையாது மோகம் கிடையாது பசி தாகம் கிடையாது முதுமையும் மரணமும் இல்லாத இடம் அந்த இடத்துக்கு போகப் போகிறேன் அதுதான் ஆத்மாவோடய யதார்த்த ஸ்வரூபம் அடைய போகிறேன்னு அர்த்தம் வந்த பணி நிறைவேறியது என்ற மன நிறைவோடு நான் செல்ல போகிறேன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிவிட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் தனக்குள்ளே சிந்தித்து கொண்டார் என்பதை சுக்காச்சாரியர் இங்கே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நம்ம அடுத்த வகுப்பில் படிப்போம் நைவான்யத்பரிபவோசவேத் கதஞ்சித் மத்சம்ஸ்ரயச விபவோன்னஹ நித்தியம் மனமார்ந்தூய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்